வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமேலு கம்பளி பூச்சி மேலே படுவதால் ஏற்படும் அரிப்பு தடிப்பு நீங்க இழிய மருந்து முருங்கை கீரை அரைத்து நன்றாக பசையாக்கி அந்த அரிப்பு தடிப்பு உள்ள இடத்தில் பூசி வந்தால் வெகு விரைவில் அரிப்பு தடிப்பு நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்